தலைப்பு நாற்பத்து மூன்று வேதம் ஆகமம் முதலிய நூல்கள் வேதம் பதி லட்சணத்தை விளக்கும் ஆகமம் பசு லட்சணத்தை விளக்கும் புராணம் பாச லட்சணத்தை விளக்கும் இதிகாசம் பக்தியை விளக்கும் ஸ்மிருதி கர்மத்தை விளக்கும் மேலும் வேதம் பதி பசு பாசத்தை சொல்லும் அதுபோல் ஆகமமும் சொல்லும் வேதம் என்பது நான்கு மகா வாக்கியந்தான் மற்றவை அங்க உபாங்க சாங்க பிரத்தியாங்கங்கள் இவைகள் யாவும் மனமடங்கும் துவாரமாம்